ிாத்தய தோத்தேத்தைக்காணையாத்தமே நமஸ்ரீக்கரமாத்மே நம அய கமய அர்ஜுன உச்ச ஜியசீச்சேத் மூனர் தத் கிம் கர்மணி ஹோரே மாம் நியோஜயசிக்கேஷவ பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனன் தன்னை ஷரணாகதி பண்ணிய பிறகு அவனுக்கு ஆத்மஜானோபதேசத்தை பண்ணினார் அதற்கு மனப்பக்குவத்தை தரக்கூடிய சாதனமாகிய கர்மயோகத்தையும் உபதேசம் பண்ணினார் பிறகு ஸ்தித பிரஜ லக்ஷணத்தையும் உபதேசம் பண்ணினத்துக்கு பிறகு அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது அதை முன்னிட்டு இந்த மூன்றாவது அத்தியாயம் தொடங்குகிறது இந்த மூன்றாவது அத்தியாயத்திற்கு கர்மயோகம் என்பது தலைப்பு யோகம்னா தலைப்புன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கர்மான்னு சொன்னால் செயல்னு அர்த்தம் செயல்னால் என்ன அந்த செயலை புரிகிறவன் அந்த செயலுடைய பலன் இந்த விஷயத்துலலாம் எத்தகைய ஒரு பாவனையை வைக்க வேண்டும்கிறதான் இந்த அத்தியாயத்தில் அதிகமாக சொல்ல போகிறார் ஆகையினால இந்த அத்தியாயத்திற்கு கர்மை செயல் வினை அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்கு இதை பற்றி நாம் விஸ்தாரமாக இந்த அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம் நாம் இந்த உலகத்தில் எப்படி செயல் புரியணும் நம்ம செயல் புரிகிறபோது நம்மளை நாம் எப்படி கருதிக்கணும் செயலினுடைய பலன் வரும்போது அந்த விஷயத்தில் நம்முடைய பாவனை எப்படி இருக்கணும் இதெல்லாம் ஏற்கனவே ரெண்டாவது அத்தியாயத்தில் ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இந்த அத்தியாயத்தில் கொஞ்சம் விஸ்தாரமாக அதை பார்க்க போகிறோம் இந்த முதல் ஸ்லோகத்தில் அர்ஜுனன் பேசுகிறான் அர்ஜுன உவாச்சான்னு ஆரம்பிக்கிறது பகவான்கிட்ட சொல்கிறான் தான் இதுவரைக்கும் பகவானுடைய உபதேசத்தை மனசில் வாங்கின்ற கோணத்தில் இதை பற்றி பேசுகிறான் தே மதா உன்னுடைய கருத்து கொள்கை கர்மனா புத்திஹி ஜியாயசி இது தே கர்மத்தை காட்டிலும் ஞானமானது சிறந்தது என்பது உங்களுடைய கருத்தானால் உங்களுடைய கருத்து அப்படி இருக்கிறதுன்னு தோன்றுகிறதுங்கிறான் ஏன்னால் கிருஷ்ணர் மோக்ஷத்துக்கு சாதனம் ஆத்ம ஜானம்னு சொல்லியிருக்கார் அதுக்கு பிறகு சித்தசுத்திக்கு சாதனமாக தான் கர்மயோகத்தை சொன்னார் பிறகு ஞானியோடய லட்சணத்தை சொல்லியிருக்கார் ஆனால் அர்ஜுனனுக்கு ஞானம்தான் உயர்ந்தது அப்படின்னா எதுக்கு கர்மம் பண்ணணும்னு அந்த எண்ணம் பலமாக இருக்குது அதனால் அர்ஜுனன் இப்படி கேட்குறான் பகவான் வந்து கர்மத்தையும் பேசுகிறார் ஞானத்தையும் பேசுகிறார் ஆனால் மோக்ஷத்துக்கு சாதனம் ஞானங்கிறத புரிய வச்சுருக்கார் இருந்தாலும் அர்ஜுனுக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்குது அந்த குழப்பத்தை அவன் சொற்களால் சொல்கிறான் அதாவது ஒருத்தருக்கு சந்தேகம் வர்றது தப்பு இல்லை சந்தேகத்தை தீத்துக்காமல் இருக்கிறது தான் தவறு ஆக நம்ம சிந்தனை பண்ணினா தான் நமக்கு சந்தேகமே வரும் சிந்தனை பண்ணலேன்னா சந்தேகம் வராது சந்தேகம் வந்தால் அதுக்கு தீர்வை நாம் தகுந்த ஆச்சாரியரிடத்தில் கேட்டு தெளிவு பெறணும் அது ரொம்ப அவசியம் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு குருவாக இருந்து அர்ஜுனுடைய சந்தேகத்தை எல்லாம் பொறுமையாக போக்கப்போகிறார் பார்த்துட்டு தான் இருக்கும் ஆக கர்மத்தை காட்டிலும் ஞானமானது என்பது தங்களுடைய அபிப்பிராயமாக இருக்கும் பொழுது தத்கிம் கர்மணி கோரேமாம் நியோஜயசு கேசவ ஹே கேஷவ கிருஷ்ணா கேசவங்கிறது கிருஷ்ணருக்கு ஒரு பேருன்னு தெரியும் உங்களுக்கு கேசின்னு ஒரு ராட்சஸனை கொன்றதுனால கேசவன் பேர் ஹே கேசவரே கர்மணி மாம் கிமர்த்தம் நியோஜயசி கிம் நியோஜயசிங்கிறது கிமர்த்தம்னு போட்டுக்கணும் இந்த கோரமான கர்மத்தில் என்னையே ஈடுபடுத்துகிறீர்கள் கர்மத்தை செய்யும்படி என்னையே தூண்டுகிறீர்கள் தே அதிகாரா கர்மணி ஏவன்னு சொல்கிறீர்களே ஆஹா ஞானந்தான் ஒசந்ததுங்கிறது உங்களுடைய அபிப்பிராயம் மோட்சத்துக்கு அப்படி இருக்கிற போது நான் எதுக்கு கர்மம் பண்ணணும் அதுவும் கர்மன்னா சாதாரண கர்மமாக இது வந்து எல்லோரையும் கொலை பண்ணுறது குருவையும் உறவினர்களையும் யுத்தத்தில் வதம் பண்ணக்கூடிய ஒரு கோர கர்மம் இதில் என்னை ஏன் ஈடுபடுத்துகிறீர்கள் அப்படின்னு அர்ஜுனன் பகவானிடத்தில் தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துகிறான் அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் தெளிவாக அந்த சந்தேகத்தை அவன் சொல்ல போகிறான் அதுக்கு பகவான் பதில் சொல்லுவார் அப்புறம் இந்த இந்தளவில் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை பூர்த்தி பண்ணுறேன் எல்லோரும் இதை பொறுமையாக கேட்டு மனசில் உள்வாங்கிக்கொண்டு சாஸ்திரப்படி சிந்தனை பண்ணி வாழ்கிறதுக்கு முயற்சியை பண்ணுவோம் பகவான் எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணட்டும் ஜியாயசி சேத் கர்மணஸ்தே மதா புத்திர் ஜனார்தன திம் கர்மணி கோ மாம் நியோஜயசி கேசவ